பதினேழு போர் பொறிவதும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதுமே செயல்களில் மிகச் சிறந்ததாகும் என்று கூறினார்கள் ஒரு மனிதர் எழுந்து இறை அவர்களே அல்லாஹுவின் பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் என்னை விட்டும் அழிக்கப்படுமா என கூறுங்கள் என்று கேட்டார் எதிர்பார்த்தவராகவும் பின்னோக்கி வராதவராகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டால் உன் பிழைகள் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு எப்படி கேட்டீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அல்லாஹுவின் பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என் குற்றங்கள் என்னை விட்டு அழிக்கப்படுமா என கூறுங்கள் என்றார் மன்னிக்கப்படும் கடனை தவிர நிச்சயமாக ஜிபிரீர் அலிசலாம் அவர்கள் இதை எனக்கு இப்போதுதான் அறிவித்தார் என்று நபி சலம் லாகு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு எட்டு ஐந்து